கருணைக்கு பாத்திரோம் சோகத்தனுபவிக்கூடும் ஆகணும் அம்பாளுடைய சன்னிதியில மகா கைலாசத்துல போய் நிற்கிறார் பகவத் பாத அங்க போல போதுதான் இந்த சௌந்தரவரியும் கொடுத்து பஞ்சலிங்களுக்கு ஆச்சாரியால் கவனம் மகா கைலாசத்துல பார்வதி பரமேஸ்வரோட சன்னி இருக்கிற போது அங்க போகக்கூடிய ஒருத்தனுக்கு சோகம் ஏதாவது இருக்குமா சோகமே இல்ல சோகமே இல்லாததுனால யார்கிட்ட போய் கருணையை காட்டுறதுன்னு தெரியாமல் அம்பாள் பிரமிக்கிறாளாம் அம்பாளுடைய கண் மீதி ரசங்கள் எல்லாத்தையும் காட்டக்கூடிய கண்ணானது இந்த கருணா ரசத்தை மாத்திரம் காட்டுறது யார்த்தை காட்டுறது தெரியாமல் பிரமிக்கிறதே கதலைப்படாதே நான் தான் இருக்கேன் பெறுவதற்கு நான் தான் தகுந்த பாத்திரமா இருக்கேன் ஆறு வீஸ் குழந்தையா இருக்கிற போது கனகாரா பிரசமம் பாத்திரம் அகத்திமம் தயாயாகா அப்படின்னு உன் தயிக்கு நான் தான் முதல் பாத்திரம் தான் இங்க உன் கருணையை என்னையாக செலுத்த வேண்டும் மகிஜனே திருஷ்டி கருணையை பெறுவதற்கு எனக்கு என்ன அழகான ஒரு வார்த்தை இருக்கு இந்த கருணன் சோகத்தை பார்த்து பார்க்கக்கூடியவருக்கு ஏற்படக்கூடிய பாவம் சொன்ன ஒத்தனுக்கு ஏற்பட கூடிய அனுதாபது நடுக்கம் ஏற்பட்டு அந்த கம்பனத்தை பார்த்து நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அணுகம்பம் அதுதான் அழுகம்பான்னு சொல்றது கருணைன்னு சொல்றதுன்னு கேட்க ஒரு நாள் அந்த மாதிரி கருணை யார்த்தை காட்டுறதுன்னு யோசனை பண்ணாதயமா நான் இருக்கேன் நீ தாயாரா இருக்க ஜன நீ கூட்டிட்டு சாயாற்ற குழந்தை என்ன வேணா கேட்கலாம் யோகி இருக்கா கேக்கிறதுக்கு அம்மா எப்படி நீ பண்ணுவாங்க யோஜனை பண்ணுவோம் ஊர்ல மூணாவது மனுஷன் பேசுறதுனால யோஜனை பண்ணி பேசணும் அவ எப்படி எடுத்துப்பானோ இதை அப்படின்னு ஒரு முறைக்கு ரெண்டு முறையா நல்லா யோஜனை பண்ணி தப்பா பேசப்படாதுன்னு ஜாகிரத்தையா பேசணும் பெத்தாயார்ட்ட போய் இப்படி எல்லாம் எழுத பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு என்ன யோகாமல் உன் கருணை எங்க செலுத்துறதுன்னு பாக்குற போது நான் காத்துமா மகிஜன நீ திருஷ்டி நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் அதான் கடைசியில முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி கருணா ரசத்தை சொல்லிவிட்டா அடுத்த ஒரு ஸ்லோகம் விட்டு இன்னும் ஷ்லோகம் விபத்தி வணம் விலஞ்சனையேத்துத்தயமிசான புனசிரஷம் தேவன் திரகிணரிருதான் அம்பாளுடைய கண் சூரிய ரூபமாக வலது கண்ணும் கண்ணானது சந்திர ரூபமாகவும் நெத்திகண்ணானது அல்வி ரூபமாகவும் இருக்குன்னு பார்த்தோம் அதனால சூரிய ரூபமா இருக்கக்கூடிய கண் பகல் அது வளவலையன்று இருக்கு சந்திரன் ராத்திரியிருக்கான் சந்திரன் இருந்தா கூட ராத்திரியில பொதுவா அந்த அட்மாஸ்பியர் முழுக்க பார்த்தோம் ஒரே இருட்டா இருக்கு கருப்பா இருக்கு அது இடது கண் அக்னியானது செகசிவே இருக்கு அதனால மூணு வர்ணங்களோடு இருக்கு அம்பாளுடைய மூணு கண்ணும் ஒவ்வொரு கண்ணும் ஒரு வர்ணத்தோடு இருக்கு வலது கண்ணானது வெள்ளையா எழுது கண்ணானது கருப்பா நெத்தி கண்ணானது சிவப்பா இருக்கு இது எப்படி இருக்கு தெரியுமா சத்துவங்குற குணத்தை எப்போதுமே வெள்ளையா சொல்றதுதான் வழக்கம் ரஜோ குணத்தை சிவப்பா சொல்றதுதான் வழக்கம் தமோ குணம் கருப்பா சொல்றதுதான் வழக்கம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் மூணு பேரும் மூணு காரியத்தை செய்கிறார் சிருஷ்டி பண்றாரு பிரம்மா சிருஷ்டிங்கற காரியம் எப்போதுமே ரஜோகுணம் இருந்தாலும் எந்த ஆக்டிவிட்டியா இருந்தாலும் வர முடியாது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ரஜோ குணம் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கணும் சாத்விகமா ரொம்ப சாத்விகமா இருக்க சொன்னா சத்வகுணம் அவர்கிட்ட பிரினாமினா இருக்குன்னு அர்த்தமே இல்லை வேற ரெண்டு குணங்களும் இல்லவே இல்ல அப்படின்னு அர்த்தம் ஒரு பத்து நிமிஷம் சேர்ந்தா அவர் உட்கார்ந்து ஏதோ ஜெம் பண்ணுங்க அவரால் முடியாது அவர் ஒரே ராஜசமா இருக்கா ஒரே தமோ குணம்னா தமோ குணமா இருக்க கொஞ்சம் சாத்விகமா இருக்கலாம் சில ஆனா பெரும்பாலும் ரொம்ப சோம்பேரியா தூங்கிண்டு தூங்கு மூஞ்சியா வழிஞ்சி இருக்கு அடியோடு அர்த்தம் இல்ல சிருஷ்டி பண்றதுக்கு ஆக்டிவிட்டின்னு செய்யணும்னா ரஜகுணம் ரொம்ப முக்கியம் அதனால பிரம்மா ரஜகுணத்தோட இருக்கேன் சொன்னேன் அண்ணாதங்கியாக மூணு ஜோடிகள் ஏற்பட்டார்கள் அதுல பிரம்மாவும் மகாலட்சுமியும் ஒரு ஜோடின்னு சொன்னேன் மகாலட்சுமியும் இருக்கா அக்னியை போல சேப்பும் மஞ்சள் கலந்த ஒரு வர்ணம் அது மகாலட்சுமி வேதம் சொல்ற போது ஹிரண்யவர் பேசும் அதே வர்ணம் தான் அந்த பிரம்மாவுக்கு சொல்றது ஒரு கீழே நமஸ்காரம் பண்ணார் ஒரு ஸ்லோகம் இருக்கு பாகவத பிரம்மா ஸ்வர்ணனமா இருக்கா அது கொஞ்சம் சேப்பும் கலந்தாப்புல இருக்கு அது ரஜோ குணமாட்டமா இருக்கு அதே மாதிரி விஷ்ணுவானவர் உலகத்தை முழுக்க ரட்சிக்கிறார் அவர் வர்ணம் நீளமா இருந்தாலும் கூட அவர் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப பரமேஸ்வரன் தமோ குணம் நிறைஞ்சவரை போற காட்சியடிக்கிறார் வாஸ்தவத்தில் அவர் தமோ குண ஸ்வரூபி இல்ல அவர் சுத்தசத்துவ சொரூபி தான் ஆனா காரியம் அவர் செய்யக்கூடிய காரியம் அப்படி இருக்கிறதுனால காருக்கடியில ஊத்தம் மெக்கானிக்கா இருக்கக்கூடியதான் பெரிய கோட்டீஸ்வரர் கிரத்திலிருந்து வரக்கூடிய அம்மா மாதிரி கை பூ போல இருக்குமோ சமய செய்கிற வாழ்க்கை அப்படி இருக்காது ஏன்னா அவன் பெருசா அண்டா கண்டா தூக்கி மஞ்சள் ஆகி கையெல்லாம் ஆகி அது மாதிரி கிளவுதான் இருக்கும் அவன் செய்யக்கூடிய காரணம் அந்த மாதிரி இருக்கு ஒரு புரோகித இருக்காருனாக்க அவர் வேஷ்டி மஞ்சளாதான் இருக்கும் சந்தேகமே கிடையாது அப்படி இருந்தா வேஷ்டி வரவேலே இருந்ததுனாக்கா இப்ப எங்கேயுமே புரோஹிதத்தை போல ஆத்திரமேஷ்டி கட்டி உட்கார்ந்து இருக்காரு நடத்தும் வழியில போனாருனாக்க அவர் மஞ்சள் ஹேண்டில் பண்ணாம இருக்க முடியுமா புரோகிதரா இருக்கக்கூடியவர் மஞ்சளா தான் இருக்கும் அவர் காலானது இப்படி பித்துப்பிடி வந்துதான் இருக்கும் ஏன்னா இவர் செருப்பு பண்ண முடியாது இந்த குழுல செருப்பு பண்ண முடியுமா செருப்புரத்தின்னு போய் நிக்க முடியும் ஒரு உபாத்தியத்துக்காக செருப்பு போட்டு போன காலம் பித்தபடியா தான் இருக்கு அது செய்யக்கூடிய காரியத்தை பொறுத்திருக்கு பரமேஸ்வரன் சமுதாய காரியத்தை செய்யற அதனால சமுதாய காரிய சொன்னேன் பயங்கரமா இருக்கு லயம் தன் இடத்துல எல்லாத்தையும் லயம் அடைய முடியும் அப்சர்வ் பண்ணிடுறாங்க அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால கருப்பே இட் இஸ் நாட் பிகாஸ் இட் அப்ச் ஆல் தி கலர்ஸ் கண்கள் இருக்கு இந்த மூர்த்திகளையும் சிருஷ்டி பண்றதுக்காக இந்த மூன்று குணங்கள் கண்ல இருக்கிற மாதிரி தோணுறது புரஸ் திரு ரஜ்தமி பவித்திரீக பசுபதிபராதீனி நேத்தை அருணவியமி நோணோங்க துவம்தீர் சம்பேத மனகம் அம்பாளுடைய மூணு கண்கள் இந்த மூணு வர்ணத்தில் இருக்கோ அதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுத்து ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் டெவலப் பண்ற இந்த ஸ்லோகத்துல மூணு தீர்த்தங்களுடைய ஒரு பெரிய சங்கமத்தை போல இருக்க அம்பாளுடைய கண்களை பார்க்கிற போது திரையாணாம் தீர்த்தானாம் உபநயசி சம்பேத மனகம் எந்த மூணு தீர்த்தங்கள் மாதிரி இருக்குன்னா சாதாரணமா நமக்கு திரிவேணி சங்கம்தான் ரொம்ப பிரசித்தமா தெரியும் இருக்கு பல இடங்கள்ல பல ஊருக்கு பல கஷேத்தங்களில் இருக்கு ரெண்டு நதிகள் சேரும் ரொம்ப பிரசித்தமானது திரிவேணி சங்கமம் அங்க கங்கையும் யமுனையும் அந்தவாகினியாக சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கு என்பது ஐதிக்கியம் ஆனா அந்த சரஸ்வதியானது ஒரு காலத்துல ரொம்ப பிரசித்தமா ஓடி இருக்கு இந்த வியாசருடைய ஆசிரமம் சரஸ்வதி நதியுடைய தீரத்துல தான் இருந்ததாக சொல்லிருக்கோகத்துல ஓடான ஒரு காலத்துல சரஸ்வதி ஓடி இருக்க சரஸ்வதி மறைஞ்சு போயிட்டால் அந்த திருவேணி சங்கமத்தை வேற மூணு தீர்த்தங்கள் சொல்ற நல சோனு கங்கா தபனி சரஸ்வதிக்கு பதிலாக கங்கேஸ்வரர் இருக்காரு யமுனீஸ்வரர் இருக்க சோணம் என்ற ஒரு நதத்தை சொல்ற அதாவது நதியின்னு ஒண்ணு நதம்னு ஒண்ணு சமஸ்கிருத்த மாத்திரம்தான் இந்த டிஸ்டிங்ஷன் பெண் தன்மையோட இருக்கக்கூடிய நதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோணம்னு ஒரு நதம் அது மேல் நோக்கி ஓடக்கூடியது அதுதான் இன்னைக்கு சோனேன்னு சொல்லுவோம் ஹை படிச்சிருப்போம் அந்த இண்டஸ் இண்டஸ் சொல்லக்கூடிய சிந்து நதி இருக்கே சிந்து நதியுடைய ட்ரிபியூட்டரிஸ்ல இந்த சோனக்கூடாது ஒண்ணும் அங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கரையில் இருக்கக்கூடிய மண்ணை பார்த்தா அது செகச்சவையு இருக்கும் அதனாலதான் சோனம்னு சொன்னா செவப்புன்னு அர்த்தம் சோனம்னு சொன்னா ரத்தம்னு அர்த்தம் ரத்தம் ராகத்துல இருந்து ரத்தம் வருது ராகம்னு சொன்னாக்க சிவப்பா இருக்கக்கூடாது அதுதான் அதனாலதான் ரத்தம் சிவப்பா இருக்கிறதுனால அதுக்கு ரத்தம்னு பேர் சோழம்னு சொன்னால் ரத்தத்தை போல சிவப்பா இருக்கக்கூடாது அந்த மண்ண சிவப்பா இருக்கும் அதே மாதிரி கிருஷ்ணான்னு ஒரு நதி ஓடுறது ஆந்திர அங்க கிருஷ்ணான்னு ஏன் பேருன்னு பார்த்தேன்னா அந்த மண்ணு பார்த்து கருப்பா இருக்கும் கிருஷ்ணா கருப்புன்னு அர்த்தம் இருக்கும் அந்த கங்கையுடைய கரையில் இருக்கக்கூடிய மணல் அதுக்கு ஒரு சரியாக உண்டு கங்கை கரையில் போய் காசி மாதிரி இடங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வடக்குல இருக்கிறவர்கள் எல்லாரும் காற்றால ஸ்நானம் பண்ணுறதுக்காக போது ஒரு பித்தளை ரோட்டா கையில கொண்டு வருவோம் அப்படியே அங்க இறங்கி ஸ்நானம் பண்ணி அந்த ரோட்டாவை அப்படியே அந்த மணலு ஒரு ரெண்டு தேய் தேப்போம் ஆனால் முக்கி எடுத்த ஜலத்துல மட்டமா பிரகாசிக்கும் நீங்க ஆத்துல ஆயிரம்ஜன்ட் எல்லாம் வாங்கி வச்சுன்னு தேய்ச்சா அப்படி பளபளப்புன்னு வராது ஒரு பைசா செலவு இல்ல கங்கை மணலையே ஒரு பெரட்டி பெரட்டி கங்கையில முக்கி எடுத்து விட்டான்னா சொர்ண இருக்கும் அந்த ஜலத்தையும் எங்க கங்கையிலேருந்து ஒரு ரோட்டா ஜலத்தை எடுத்துப்போம் போற வழியில் பார்த்தா நிறையா சிவலிங்கத்தை போய் ஒரு லோட்டா ஜலத்தை விடுவோம் மகாதேவமா முடிஞ்சு பூஜை முடிஞ்சு எடுத்து ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு லோட்டா ஜலத்தை விட்டுட்டு போயிட்டோம்னா அதுதான் சிவ பூஜை இது ரொம்பவே அந்த பழக்கத்தை அனுஷ்டிக்கிற கங்கையில போய் அதுவும் காசியில போய் பார்த்தோம்னா நல்லா தெரியும் அதுல வளவலேருந்து கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் கங்கை கரையில் இருக்கக்கூடிய மனம் இவனே அந்த கலர் நதிய நீளம் ி சூரியா இருக்கக்கூறுகள் யமுன தபனத்தனையே துருவமும் அதனால வெள்ளையா இருக்கக்கூடிய சத்வகுண மாற்றமாகவும் சிவப்பா இருக்கக்கூடிய சோனமானது ரஜோகுணமாகவும் இந்த அம்பாள் சேர்ந்து வெள்ளையா இருக்கக்கூடிய வலது கண்ணும் சந்திரஸ்வரூபமா இருட்டா ராத்திரியில கருத்து இருக்கக்கூடிய வலது அக்னி ரூபமாக சிவந்திருக்கக்கூடிய நெத்திகண்ணும் மூணு கண்ணும் இருக்கிறதுனால அந்த மூணு கண்களும் எப்படி இருக்குன்னா அருணா தவள அது கருப்பு அதுதான் தனையா அருண தவளரு தபனேதி துபமமும் திரயாணம் தீர்த்தானாம் உபநயசி சம்பேத மனகம் இவ்வளவு தீர்த்தம் இருந்தாலும் இந்த தீர்த்தம் எங்கேயோ மகா கைலாசத்துல மாத்திர அந்த கட்டாட்சம் நம்ம மேல விழுமோ நாம இருக்கக்கூடிய இடத்துல அந்த கட்டாட்சம் வந்தாதான் நமக்கு சௌரியமா இருக்கும் நாம இருக்கக்கூடிய இடத்துல அந்த கட்டாட்சம் வரும்படியா செய்யறதுக்கு அந்த கட்டாட்சத்துக்கு ஒரு நண்பன் இருக்கா அந்த நண்பன் என்ன பண்றான் அக்ஷத்துக்கு மாசம் நண்பன் இல்லை மியூச்சுவல் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா அவளுக்கும் நண்பன் நமக்கும் நண்பன் நமக்கு ரொம்ப நன்மை செய்யணும் கட்டாட்சம் கட்டாட்சத்தை ஒருக்கான் அவன் தான் தயின்னு பேரு இருக்கான்னு சொல்லப்படாதுன்னு சொல்லணும் தயாங்கிறதுனால ஸ்திரீலிங்கம் அது அருணதவளமரு தபிசி சம்பேதமனகம் இப்படி மூணு வர்ணத்தோட மூணு கண்கள் இருக்கு இந்த திரிவேணி சங்கமம் மட்டமா இருக்கே எதுக்காக திரிவேணி சங்கமத்துல போய் ஸ்நானம் பண்ணா பெரிய மகாபுண்ணியம் நம்ம எல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இருக்கு அம்பாளுடைய கட்டாட்சமும் இருக்கான் அத பவித் எங்களை பவித் மன்னத்துக்காகவே இப்படி மூணு கண்களோட இருக்கியே உன்னுடைய கருணை நான் என்ன சொல்வேங்க பவித்ரீ கத்தும் அம்பாள் ஒவ்வொரு நாம கூப்பிடுற போது ஒரு பெரிய தன்மை எடுத்து காட்டுவார் இவள் மகா பதிவா அதனால்தான் எத்தனை பெருமை இருந்தாலும் பரமேஸ்வரனுக்கு அடிபிடிந்து இருக்கலாம் பசுபதி பராதீனே அம்பாளுடைய கடாட்சம் இதே மாதிரி இதுக்கு பேரல்லா ஒரு ஸ்லோகம் மூக்க பஞ்சசதிய மூக்கரை சொல்ற பவித்ர ஜகத்தி விபுதோதீவா துகி புரத்ரய விமர்பின புதக்கி மூலகங்கள் இருக்கக்கூடிய அவ்வளவு வித்வான்களுக்கும் திவ்யஜானத்தையும் திவ்ய வித்யையும் கொடுக்கக்கூடிய கட்டாட்சமா இருக்கு ஜகத்தை விபுத போத ஜீவாதிபிகி புறமெரித்த பரவனாக புராரியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு அம்பாள் கட்டாட்சம் அவன் மேல படக்கூடிய சமயத்தில் இப்படி மகாலட்சுமி கட்டாட்சம் நாராயணன் மேல பட்ட உடனே நாராயணனுக்கும் பரம சந்தோஷம் ஏற்படுறதோ ஆனந்த ஹேது ரதிக்கம் முரவித்விஷோபின்னு இப்படி கனகதாராசிரத்தை சொன்னாலும் அந்த மாதிரி பரமேஸ்வரனுக்கு உடம்பெல்லாம் ஒரே ரோமாச்சம் ஏற்படும்படியா செய்யக்கூடிய கட்டாட்சமா இருக்கான் புலத்தைய விமர்தின ஒரு ஷர்ட்டை போட்டுவிட்டாலும் இருக்கு அப்படி ரோமா குறையும் கொண்டது துக்கத்தையும் போக்கி வைக்கக்கூடாது அப்ப ஏற்பட்ட உன்னுடைய அழகான கடாட்சத்தால என்ன பவித்ர நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா நிரக்ஷர சிரோமணின் அப்படி இருக்கூடிய என்ன கட்டாட்சத்தை செலுத்துறதுக்கு வேற ஒரு குவாலிபிகேஷன் எதுவும் நான் கிளைம் பண்ண முடியாது ஒரே ஒரு காரணம் தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கருணைங்கிற ஆதாரத்தில் தான் கேட்கிறேன் அதே ஐடியாதான் இந்த ஆச்சாரியார் சொல்றபோது நம்மள பவித்ர மன்னத்துக்காக இப்படி அம்பாளுடைய கட்டாட்சம் மூணும் இருக்கு பவித்ரீ கருத்தும் மகா பசுபதி பராதீனே தயாமித் அருணதவளாமரு நகஸ்வனோ கங்கா தபனே தி திருவமும் உபநயசி சம்பேதம் இப்படி ஒரு திரிவேடி சங்கம் மாட்டமா அம்பாளுடைய சொன்னா அதுல ரொம்ப பல சுவாரஸ்யங்கள் திரிவேணி சங்கமத்துல போய் ஸ்நானம் பண்ணோம்னா இங்கேந்து பிரயாகத்துக்கு போனோம் அதுக்கு வண்டி கூலி சரவிச்சுன்னு போனோம் ஆயிரக்கணக்கான ரூபாய் சரவிச்சுன்னு போனாலும் அங்க போய் ஸ்நானம் பண்ண முடியும் அம்பாளுடைய கட்டாட்சமா இருக்கக்கூடிய சங்கமத்தை ஸ்நானம் பண்ணதுக்கு ஒரு பணம் காசு ஒரு பைசா தேவை இல்லை உட்கார்ந்த இடத்துலயே வீட்டிலயோ வெளியிலயோ நடக்கிறவரோ எங்கே இருந்தாலும் அம்பாளுடைய கட்டாட்சத்தை ஸ்மரணம் பண்ணா போறும் அது மாத்திரம் இல்லை அங்க பணத்தை சரவிச்சுன்னு போயிடலாம் சரி பேருக்கு அங்க போன உடனே ஜூரம் வந்துடும் அப்புறம் ரொம்ப திருத்தி இருக்கிறவன் தான் ஜுரம் ஆகுது தலைவரது யும் மெனக்கெட்டு பிரயாகம் வந்துருப்போம் கங்கையில போய் திருவேலங்கு மத்தம் ஸ்நான பண்ணலாம போறதா ஜொரம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தீரனா இருக்கக்கூடாதுன்னு இறங்கிடுவோம் ரெண்டும் கட்டணா இருக்க கூட ஜரமே வேண்டாம் ஏதோ சூரிய வெள்ளி வெளிச்சத்துல போய் வெயில போய் ஒரு அரை மணி நேரம் ஜெரமாட்டமா தோணுது உடம்பு கொஞ்சம் சூரிய இருக்கு உடனே ஒண்ணு ஸ்தானம் வேண்டாம் ஒண்ணும் பேஷா படிச்சு தூங்குறீங்களா படிச்சு தூங்குறதுக்கு இங்கேயும் பிரயாகம் போவானே நீ ஆத்துல இவ்வளவு ரூபாய் வச்சு அங்க போய் போவானே அங்க போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கு பிராப்தி கிடைக்காது அவதாரம் புண்ணியுண்ணாது பூர்ண புண்ணியாவதாரம் கண்களுக்கு இருக்கக்கூடிய புண்ணியத்துடைய பிரகாசிக்கிறான் இது கோவிந்தாமல் ரொம்ப அழகாக ஒரு வியாக்கியான பண்ண இவன் புண்ணியமன்னு இருக்காங்க வாங்கிட்டு அங்க போய் இறங்கினாலும் இல்லையோ இந்த கல்யாண மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு வந்து விட்டு கண்ணை திறக்க முடியல அங்க போனா கூட சுவாமியை பார்க்க முடியாம போயிடலாம் கண்ணும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இவன் போய் நின்னா போறாது கண்ணு புண்ணியமணி இருந்தால்தான் குருவாயிரப்படியும் அந்த மாதிரி இவன் புண்ணியமணி இருந்தா போறாது இவன் சரீரத்துக்கும் அந்த புண்ணியம் இருக்கணும் அங்க போய் திரிபேகர் சங்கம் மத்த ஸ்நானம் நான் எக்ஸாஜுரேட் பண்ணல கண்ணால பாத்திருக்கேன் பல ஊர்களுக்கு போறோமோன கங்கையில வந்து ஒரு பிளாஸ்டிக் மங்கு பத்து ஒரு மக்க வாங்கி வச்சிருந்து ஜையாத்தான் இருக்குதுக்கு ஒரு பிராமணியம் துளா மாசத்தில் முடவன் முழுக்குன்னு ஒரு நாள் உண்டு அது அவன் நொண்டிக்கு முதற்கொண்டு அலுவலகம் பண்ணக்கூடிய ஒரு தினம் அதனால தான் முடவன் முழுக்கு முடவன் தான் நொண்டி தரேன் முடவன் முழுக்குன்னு அந்த அன்னைக்கு போய் எல்லாரும் அது மாயவரத்தில் காவேரி பல இடத்துல மாயவரத்துல தான் துலா காவிரி ஸ்நானம் ரொம்ப விசேஷம் தெரியல மாயவரத்து பக்கத்தில் ஒரு ஊரில் கேம்ப் பண்ணி இருக்கிற போது இந்த துலா மாசம் முழுக்க முப்பது காவேரி ஸ்நானம் பண்ணு மேனால போயிருந்த காலம் அது ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி இருக்கும் ராத்திரி ஒரு மணிக்கு மேனால் புறப்படுமா ஒரு நாளை போல ராத்திரி ஒரு மணிக்கு புறப்பட்டு அங்க போய் வெடி காட்டாலு மணிக்கு நாலு மணிக்குள்ள ஸ்நானத்தை பண்ணி திரும்பி அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ள பூஜைக்கு வந்துடுவாங்க வந்துடுவா வேலபுரி மாமான்னு பெரியவா ரொம்ப ஒரு ஐம்பது வருஷம் இருந்தேன் அவர் அங்கங்க உன்யாசத்துக்கு வருவார் இங்கேயாவது மெட்ராஸ்ல இப்படி ஒரு நாள் பேசிட்டு இருக்கோம் சொன்னார் நான் இருந்தேன் அந்த சமயத்துல இந்த சம்பவத்தை சொன்னேன் உன்யாசத்துல நான் இருந்தேன் பெரியவாழோடு இருந்தேன் கரெக்டா மணிக்கு பூஜைக்கு வந்து உட்காந்துருவா அவருக்கு தான் இருக்கும் தூக்கமே இல்லாம ராத்திரி ஒரு மணிக்கு மேல போல அவ அழு சக்தி மேல தூக்கறதுக்கும் தூக்கத்தை ஜீக்கும்படியா அழுக்கிறேன் தனுர்மாசம் முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் பதினோரு மாசத்துக்கு நிம்மதியா முடிச்சு போறோம் கவலைப்பட வேண்டாம நாலு மணிக்கு எழுந்திர கவலைப்பட வேண்டாமச பூஜை ஒரு மாசம் பண்ணுறது கூட ஒம்பாடு எம்பாடு வெட்டு புண்ணியம் இல்லையானா கிடைக்க மாட்டேங்கிறது ஒரு மணிக்கு தனுராத்திரி கிளம்பி வேற ஒரு ஊர்ல போய் அந்த மாயவரத்துல போய் காவேரி ஸ்நானம் பண்ணோம்னா ஒரு பரமேஸ்வர சுரூபமாக இருக்கக்கூடிய விரிவாக தான் நடத்தி காட்ட முடியும் அந்த மாதிரி அதுக்காக தான் துலா காவிரி ஸ்நானம்னு போய் துலா புராணம்னே ஒரு புராணம் உண்டு இந்த துலா மாசத்துக்கு விசேஷத்தை சொல்லக்கூடிய புராணம் அதெல்லாம் இப்ப யாரா சொல்றாங்கன்னு தெரியல நான் குழந்தையா இருக்கும்போது கேட்டிருக்கேன் யாரோ ஒரு வயசான ஒரு சாஸ்திரவர்த்தர் இருந்தா பம்பாயில அவர் படிப்பார் நான் போய் கேட்பேன் ரெண்டு பாட்டி வயசான பாட்டி இருப்பார் நான் ஸ்கூலில் படிக்கிற போது ரெண்டு பாட்டி அவர் சொல்லுவார் மூணாவது ஆடியன்ஸ் மூணு பேர் கேட்டுருக்கோம் துலாபுராணம் நாற்பது வருஷம் முன்னாடி இருக்கும் துலாபுராணம் இப்போ யாரும் படிக்கிறதாக தெரிகிற துலா புராணம்னு ஒரு புராணம் உண்டு அதை படிப்பா துலா மாசத்துல பாராயணம் பண்ணுவா அந்த துலாக ஸ்நானம் தான் எதுக்காக பண்ணதுன்னா அவகாசம் முங்கி ஸ்நானம் பண்ணணுங்கிறதுக்காக தான் நதியில் போய் ஸ்நானம் பண்ணுறது கங்கையில போய் நீ மக்கள் எடுத்து தலையில விட்டுட்டேன் அப்புறம் ஈஸ்வரோட சொல்ல முடியும் இங்க இருந்து அது கூட மக்கள் எடுத்துட்டு தலையை விட்டுக்கிறதா தேவல இதுக்கு இந்த கேஸுக்கு அண்ணாலாம் இருக்கு ஸ்நானமே பண்ணாம அங்க போயிட்டு பார்த்துட்டு வரக்கூடிய கேசான் இருக்கு கங்கை ஓடக்கூடிய ஒரு ஊர்ல சத்தா நடந்தது சத்தான் முடிஞ்சு அவர்களதுக்கு கங்கைக்கு போனோம் ஒரு பதினஞ்சு இருபது பேர் ரெண்டு மூணு காரில் போனோம் அங்க ஒரு பிரமுகர் அவருடைய பேத்தி வெளிநாட்டிலேருந்து அமெரிக்கா இருந்து வந்திருக்கா பேத்தி பேட்டி நான் பேத்தி இருக்கும் எழுபது வயசு இருக்கும் அவ அம்மா டாக்டர் பொருள் இருக்கா ஜ எச்சரிக்கேன் நீ இந்தியாக்கு போற பொலியூட்டடா இருக்கும் நீங்க ஜாகிரதா இருக்கணும் அதெல்லாம் கழிக்கணும் தீர்த்தங்கிறோம் எச்சரிக்கப்பட்டிருக்க அது மாதிரி வேடிக்கை பார்த்துட்டே இருந்து நாங்க எல்லாம் பண்ணணும் தாத்தாவும் பாட்டியும் சொல்லவும் இல்ல சொன்னா அந்த பொண்ணு இருக்குமா தெரியல மெனக்கெட்டு வந்திருக்கு வந்த இடத்துல கங்கா ஸ்தானம் கிடைக்குமா அதுவும் பாகவலத்துக்கு பூர்த்தியா ஸ்தானமா கிடைக்குமா டக்குன்னு இறங்கி பொங்கி ஸ்நானம் பண்ண வேண்டியதான என்ன இடம் போது இப்படி ரொம்ப அது பொல்யூஷன் வந்துருமோன்னு நினைச்சுன்னு கவலைப்படுற வாழ்க்கை வியாதி வருது கவலையே படாம அவங்களை கங்கையில போய் ஸ்நானம் பண்ணா சுக்கியமா இருக்கும் ஒன்னும் குறையில அப்படி மனசுடைய ஆட்டிடியூட் இருக்க அது ரொம்ப முக்கியம் கெங்கையில போய் ஸ்நானம் பண்ணறதுக்கு அங்க பாத்தி இருக்கணும் அங்க போய் மக வச்சு அவகாணம் கிடைக்காம போலாம் அங்க போய் ஆபோஷமான ஜலதோஷம் இரண்டாவது முறைய குளிச்சா தலையில ஜலம் இறங்கிடுமா இதெல்லாம் இந்த கவலை எல்லாம் கிடையாது அம்பாளுடைய கட்டாட்சத்துல எத்தனை முறைவெல்லாம் ஸ்நானம் பண்ணலாம் அது ஒன்னும் உடம்பிக்க ஒன்னு தீர்த்தம் மாறிப்படுத்தி கவலைப்பட வேண்டாம் சாதாரணமா ஒரு நதியில போய் ஸ்நானம் பண்ணோம்னாக்க ஜியா இருக்கணும் ஏன்னா அதுவும் நீச்சல் தெரிஞ்சவாலே ஜாகிரதியா இருக்கணும் நீச்சல் தெரியாதவா ரொம்பவே ஜாகிரதையா இருக்கணும் பிரயாகத்துல பிறந்தபொழுது அஞ்சாறு வருஷம் பின்னாடி பிறந்த பொழுது திருவேணி சங்கமத்துல பின்னாடி ஸ்நானம் பண்ண போறோம் வெடிகாத்தா பிராத்த ஸ்தானத்துக்கு இங்கேயே போயிடு போது தனியா கங்கை மாத்திரம் ஓடக்கூடிய நதி இருக்கணும் சங்கமத்தை சொல்லலாம் கங்கை மாத்திரம் ஓடுறது அந்த கங்கையா ஸ்தானத்துக்கா போயிட்டேன் போன நான் மாத்தான் தனியா போயிட்டேன் போனா கால் பிடி கிடைக்க மாட்டேங்கிறது கீழே அந்த ஸ்டாண்ட் பெட் இருக்க ஒரே கரண்ட் ரொம்ப முங்கி ஏந்திருக்கிறதுக்குள்ள பத்து பைஞ்சடி தாண்டிதான் ஏந்திருக்க ஒரு நிமிஷம் விலவத்து போயிடுத்து அன்னைக்கு சுவாமி காப்பாத்தினத்தால்தான் இன்னைக்கு உன்னியாசம் பண்ணிட்டு இருக்கேன் அது வேற விஷயம் அன்னைக்கு ஒரு நிமிஷம் என் நீச்சல் தெரியாது நதி ஸ்தானத்துல ரொம்ப ஆசையா நீச்சல் தெரியாது உள்ள இறங்கி ஆச்சு பண்ணி கரையில ஒரு வழியா வந்து சேருவோமா ஆயிடுத்து அப்புறம் தங்கியிருந்த ஜாதிக்கு வந்து அவக்க வேலை இங்கே அங்க போய் பிரயாகத்தை போய் பெரிய ஆபத்தை நம்ம கதை கொடுத்து வாங்க முடியாது சங்கமத்தில் ஸ்நானம் பண்றவாதே இந்த சிரமங்கள்லாம் உள்ளு ஒரு கடத்துல சத்தாரம் பூர்த்தி ஆகி அவருட ஸ்நானம் ஒரு கிரகத்துல படிச்சிருந்தேன் வயசான மாமா எழுபது வயசு இருக்கும் அவர் பக்கத்து குளம் இருக்கு சிவன் கோவில் இருக்கு போய் ஸ்நானம் பண்ணலாம் அப்படி அவர் தான் சொன்னாடியே முதல் நாளைக்கு உபயோகப்படுத்தல பாத்து இறங்கணும் வந்துட்டோம் அப்புறம் அன்னைக்கு ஒன்னு சங்கல் பண்ணிட்டேன் அவருடைய பேச மாவம் படிச்சா குமார் போது இந்த பிரபாதம் மூழ்கி போகலாம் ஆசைப்படுவார் அதனால சாதாரணம் இருக்கக்கூடிய பலவிதமான சிரமங்கள் அது மாற்றம் இல்லை இந்த சிரமங்கள்னா இயற்கையா உண்டு அங்க போய் உடம்பு ஊத்துக்கணுங்கிறது காசு செலவிச்சுன்னு வண்டி கூலி செலவிச்சுட்டு போகணுங்கிறது கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் இதெல்லாம் எப்போதுமே எல்லா காலத்திலயும் இருக்கக்கூடாது இப்ப சமீபத்துல ஏற்பட்ட சிரமங்கள் ஸ்நானம் பண்ணுவது பக்கத்துல வேணாவது மூஞ்சிக்கு நேரம் ஊதாம இருக்கணுமே அப்படின்னு கவலை பண்ணோம் ஏன்னா எங்கதான் ஊதுறதுன்னு ஒண்ணு வியாம போடுத்து நம்ம துங்கபத்திரா தீரத்தை ஊதி இருக்கான் நல்லா பாத்துருக்கேன் ஒரு நெறி பாக்கி இல்ல எல்லாத்துக்குள்ளேயும் ஸ்நானம் பண்ணியாச்சு துங்கபத்ரா தீரத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியானம் பண்ணலாம்னு போனா காட்டால அங்க பக்கத்துல இருந்து எவ்வளோ தொகுதின்னு இருக்கான் நான் அந்த அந்த பயிராக இருக்க முடியாது பாதி காயத்துல போய் பேசிருக்க முடியாது நான் அங்கே போயிட்டேன் ஒரு பத்தடி தாண்டி போய் தான் ஜெபத்தை பூர்த்தி பண்ணிட்டேன் தெரியல நம்ம கல்ச்சர் முழுக்க அப்படி பாழா போயிடுது என்னதான் பண்ண அங்கேயே வந்து எச்சல் துப்புறான் அங்கேயே வந்து மருமத்துறை சோசனம் பண்றான் அங்கேயே பாய உள்ள இருக்கக்கூடிய கோடை எல்லாத்தையும் வாங்கி துப்புறான் உச்சிஷ்ட பிரசாரமா நதியில வந்தா எப்படி ஸ்நானம் பண்ணணுங்கிற அந்த அந்த கலாச்சாரமே மறந்து போயிடுத்து அம்பாளுடைய கட்டாட்சமா இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ற போது இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற அசுத்தி பண்ணிவிடுவோம் அப்படின்னு <Sess> இந்த <Sess> தப்தனேதிமுன் தீர் உ சம்பேதமேஷோன்மேஷா ஜகதிவுஸ்தரிதரராஜே திருஷ்டி சிருஷ்டிவாதம்னு சாஸ்திரங்கள்ல ஒரு வாதம் உண்டு அதாவது கண்ண தரந்தா சுஷ்டி கண்ண மூடினா சிருஷ்டி இருக்க பிரளயம் இது உள்ள வெளியில பார்த்த பிரபஞ்சத்தை நினைச்சு பார்க்கலாம் எதுவரை உள்ள கண்ண முடினா பிரபஞ்சங்க ஒருத்தர் கேட்டார் பிரபஞ்சம் வித்தியேன்னு சொல்றா ஒரே வார்த்தை கேட்டார் அவர் பிரபஞ்சம் சத்தியம் தான் எல்லா காலத்திலுமே உனக்கு எல்லா அவசியிலையும் சத்தியமா இருக்கணும் நீ தூங்குறபோது பிரபஞ்சம் எப்படி நீ அதா இல்லையோ அந்த மாதிரிதான் ஞானியா இருக்கக்கூடிய சமாதி நகைய சொல்லிட்டு போயிட்ட அதாவது தூங்குற போது இருக்கக்கூடிய அனுபவத்தை முழுச்சு கொண்டு வரணும் நாம <laughs> <laughs> <laughs> எத்தனை ஜென்மாக்கள் சாதனம் பண்ணி அடைய வேண்டிய நிலை இது அனுபவத்துல ரொம்ப பல ஜென்மாக்களுக்கு படம் வர வேண்டிய விஷயம் இது அதனால தூங்குற போது பிரபஞ்சத்துடைய அவேர்னஸ் இல்லையே அந்த மாதிரி கண்ணை தரந்தா பிரபஞ்சம் கண்ணை தரக்காம மூடி வச்சுருட்டா பிரபஞ்சம் இல்ல அது திருஷ்டியால் தான் சிருஷ்டி திருஷ்டி கண்ணத்திற்கான சிருஷ்டி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதம் எப்படி ஏற்பட்டது பல வாதங்கள் திருஷ்டி சிருஷ்டி ஒரு பிம்பமானது ஒரு கண்ணாடி மூலமாக பிரதிபிம்பிச்சு தெரிகிற போது பல கண்ணாடிகள் ஒரு கண்ணாடி பல கண்ணாடிகள் அந்த மாதிரி மாயங்கிற ஒரு கண்ணாடி மூலமாக ஒரே சத்தியமா இருக்கக்கூடிய பிம்பமான பரமாத்ம வஸ்துவானது பிம்பமானது பல கோடிக்கணக்கான ஜீவன்களாக பிரதிபிம்பிச்சு தெரிகிறது பிம்ப பிரதிபிம்பவாதம் இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதம் கண்ணை திறந்து பார்த்தா சிருஷ்டி கண்ணை மூடினா சிருஷ்டி இல்லைன்னு சொல்லக்கூடியது அந்த திருஷ்டி சிருஷ்டிவாதத்தை இன்டைரக்டா இண்டிகேட் பண்ற மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு ஐம்பத்தி ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அம்மா நீ கண்ணத்திறந்தா உலகங்கள் எல்லாம் சிருஷ்டி ஆறு நீ கண்ண முடினா உலகங்கள் எல்லாம் பிரளயத்திலேருந்து அழிஞ்சு போயிரு பெரிய தவிர சந்தா சதுக்கள் எல்லாம் சொல்ற நீ கண்ணத்திறந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணிருக்க சிருஷ்டி பண்ண உலகத்தை பிரயத்திலிருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு கணகாலம் கூட கண் கொட்டாம எப்போதும் திறந்த கண்ணோடியே இருக்க போல் இருக்க பகல அம்பாளுடைய கண்ணுத்தே இருக்கான்னு பாடினோம் அவர் அமாவாசை என்னைக்கு பௌர்ணமி சத்தியம் நிரூபணம் பண்ணி காட்டினா எழுபத்தி ஒன்பதாவது ஒரு பெரிய பலகாய கட்டி தொங்க விட்டு நூறு கயிறுகளால கட்டி தொங்க விட்டு இவர் மேல உக்காத்தி வச்சு அடியில் அக்னியை முட்டி ஒவ்வொரு பாட்டும் பாடுற போது ஒரு கயிறு அழுத்து விட்டுருவோம் அப்படி எழுபத்தி எட்டு கயிறு அழுத்து விட்டாச்சு இன்னும் ஒரு இருபத்தி கயிறு தான் பாக்கி இருக்கு அதுக்குள்ள அம்பாள் காப்பாற்றலாம் அக்னியில விழ அப்படி அம்பாள் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அருளுண்டு பரமக எடுத்து காட்டினார் அதனால கண் விழித்து இருக்கிறதுனால தான் அதுக்கு விழி கண் விழின்னு கண்ண சொல்றது விழித்து இருக்கிறதுனால தான் எப்போதுமே விழித்து இருக்க அம்பாளுடைய கண் பின்னாடி ஒரு ஸ்லோகத்தையும் சொல்றேஜ ஒரு பின்னாடி கண் திறந்து அப்படின்னு எனக்கு தோணுது தேவர்களுக்கு அனிமிஷாள் பேரு அனிமிஷாள் அவ கண் கொட்டவே கொட்டாது தரந்த அப்படியே இருக்கு கொட்டாது அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவியா இருக்கக்கூடிய பரதேவத அவர் கண்ணும் கொட்டாமல் இருக்கிறதுக்கு இது கண் மூடவே மூடாமல் இருக்கக்கூடிய நிலை இந்த ஸ்லோகத்தில் சொன்னாருன்னா அடுத்த ஸ்லோகத்தை நம்ம விட்டா ராத்திரியில் நம்ம ராத்திரி கண் மூடுற மாதிரி பகல்ல கண் திறந்திருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஸ்லோகம் சொல்ற ஏன் அந்த அம்பாளுடைய கண் மூடக்கூடிய சமயத்துல என்ன ஆகுது கரெக்டா கூட சமயத்தில் என்ன ஆகுது ரெண்டையும் சொல்லியிருக்கேன் அம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னா அம்பாளுடைய அம்பத்தி சக்தி பீட்டங்கள்ல அம்பாளுக்கே ஏற்பட்ட ஒரு கஷேத்திரம் அவளுக்கு பிராதானியம் கொடுக்கக்கூடிய கஷேத்திரம் மதுரை மீதி கஷேத்திரங்கள் எல்லா கேத்திரங்களிலையும் சுவாமி சன்னிதி உண்டு அம்பாள் சன்னிதி உண்டு சுவாமிக்கு முதல் நைவேத்யம் அப்புறம் தான் மதுரையில மாத்திரம் மீனாக்கி தான் முதல் நைவேத்தியம் சுந்தரேஸ்வரருக்கு அப்புறம் தான் நைவேத்தியம் அவள் பிரதானியம் மதுரையில் கொண்ட வார்த்தை இல்லவே இல்ல பெரிய ஒரு நாள் முழுக்க வியாக்கியால முடிஞ்சு போயிடுச்சு மீனாட்சி ஒரு வார்த்தை இல்ல காமாட்சி காமராஜினா வருது மீனாட்சின்னு ஒரு வார்த்தை இல்ல சௌந்தர்லயும் நொடிக்கி நூறு முறை ஹிமகிதி சுத்தேன்னு கூப்பிடக்கூடிய ஆச்சாரியோ இல்ல மீனாட்சிய பாரவதத்திலேயே ரொம்ப முக்கியமான இடங்களில் பேர சொல்லாமல் தான் பேசியிருக்க பரதயோகீஸ்வரர் உபதேசம் பண்ண மூணாவது ஜென்மாவும் ஜென்மம் அங்கதான் ஞானோபதேசம் பண்ணுகணுங்கிறாவுக்கு மூணாவது அதனால முதல் ஜென்மாவில் இருந்த பேரை வச்சு ஜனபரதனு நாம இருக்கேஷன் ஒட்டினதை அவருக்கு அவ அப்பா கொடுத்த பேர் இல்ல பேரே சொல்லாமல் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையுமா சேர்ந்து ஜோடி குழந்தையா இரட்ட குழந்தையா ஒரு மாதாவுடைய கிரகத்தில் பிறந்தது பிராமணுடைய இடையாளா இருக்கக்கூடிய ரெண்டாவது பத்னியுடைய கருப்பத்தில் வந்து ஆண் குழந்தை தான் இந்த முதல் ஜென்மாவில் இருந்து கடைசி ஜென்மாவாக பிராரம்பத்தை தீர்த்துக் கொள்வதற்காக இந்த ரூபத்தில் உத்ரம் இப்படிதான் சொல்லிருக்க அதே மாதிரி அவரையும் <lush> கிருஷ்ணனுடைய குதிரை போட்டிருக்கக்கூடிய நாலு குதிரைகளுடைய பேர் சொல்றா தேர்ல போட்டிருக்கக்கூடிய குதிரைகளுடைய பேரை சொல்லிருக்கா சைப்யன் சுக்ரீவன் மேக புஷ்பன் வலார்க்க குதிரைகளுடைய பேர் மொத்தம் குட்டி சொன்னவர் இந்த பிராமணுடைய பேர் சொல்லப்படாதா குதிரைக்கு கொடுத்த கௌரவம் கூட இந்த பிராமணர்களுக்கு கொடுக்கப்படாதா சந்தேகத்திற்கு பேருக்கா ருக்மணியும் கிருஷ்ணனையும் சேர்த்து விற்கக்கூடிய மகாநாயகம் இருக்கா பேரை சொல்லப்படாத சொல்லல குஜே பேரையும் சொல்லல குச்சேலுக்கு காரணப்பயர் அவள் அப்பா கொடுத்த பேரா ஒரு நாள் இருக்காது ஏன்னா குஜேலர் சொன்னாக்க கந்தலான வஸ்திரம் கொண்டவர் கந்தலான வஸ்திரத்தோடு பரம ஏழை ஆண்டியா இருக்கக்கூடியவனு கூட ராஜா தான் கூப்பிடுறான் ராஜா பேலையுமே தான் கூப்பிடலாம் ராஜாவட்டமா இருக்கணும் ஒரு நாள் ராஜாவா இருக்க போனது தெரியும் ராஜா பயலேன்னு கூப்பிடுவோமே இல்ல என்ன போய் தருதிர பயலேன்னு எல்லா அப்பா நல்லா குழந்தை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன் கந்ததான வஸ்திரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பேர் அர்த்தம் கொடுக்க முடியாது வைக்க மாட்டா கூச்சியில வந்து காரண பேர் அவருக்கு இருந்த வந்த பேர் வந்து சுதாமா இந்த பேரு கிரந்தாந்தங்களை தெரிகிறது பாகவதில் சொல்லாமலே தான் சொல்லிருக்கா ஏன் இப்படி சொல்லியிருக்கா இது எல்லாத்தையும் சொல்லலாம் அட்டவணை கொடுத்துட்டு கடைசியில நம்ம சம்பிரதாயத்திலேயே ரொம்ப பெரியவாளுடைய பேரை சொல்லறது இல்ல அப்படின்னு ஒரு மரபு கடைசியில அங்க முடிக்கிற போது அப்படி வர பெரியவா சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் ஏன்னா பெரியவா காலத்துல அது இல்ல இப்ப இது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால பூர்வாசிபத்தா பெரியா இருந்தா கூட சன்னியாசமா இருந்தாச்சும் எதிபதியா இருந்தாச்சு சாதாரண சன்னியாசியா இருந்தாலும் சொல்லப்படாது இருக்காச்சியா இப்ப இருக்கா தொண்ணூத்தி நாலு மூணு பேர் இருந்தா மகாபெரிவா பெரியவா பாலபரிவார் சொல்லுது சரியா இருந்தது பெரியவா பாலபெரிவா சொன்னா போருவான் அப்புறம் எது போறாருன்னு அப்புறம் பாலபரிபாச்சு சொல்லுவா விஜயந்தர் பார்த்தேன் தெரியாம சொல்ற அவரு அவமதிக்கணும்னு நினைச்சுன்னு சொல்றான்னு நான் சொல்லல தெரியாம சொல்றான் பத்தி தெரியல அது இனிமேலாம் திருத்திக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் அது பேரை சொல்லப்படாது பெரியவாளுடைய பேரல்லாம் அப்படி போய் சொல்லப்படாது பெரியவா பார்த்துட்டு வந்த சொன்னா போருமே காஞ்சி குலத்துல பெரியவாருக்கெரிவா பாலபரிபா அவ்வளவுதான் எத்தனை பேர் இருக்கா தெரியுமே பெரிய ரொம்ப பீட்டாதிபத்தியத்தாலிவாடா இருக்கா சாதாரணமா வயசுல மாத்திரம் பெரியவாடா இருந்தா கூட தலை நகை தெருக்கூடிய பெரிய பெரியக்கூடியவங்க பெரிய இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் நம்ம சம்பிரதாயமே பெரியவாளுடைய பேரை சொல்றது வந்தா புதுசார மாதிரி பெரியவர் யாருன்னு கேட்டாக்க இன்னாருடைய அப்பா இன்னாருடைய தாத்தா இன்னாருக்கு வேற ஏதோ ஒரு உறவை சொல்லிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ற வழக்க வேண்டிய சதாபிஷேன உத்தர மீட்பு ஸ்ரீனிவாசம் அப்படின்னு சொல்றது வழக்கம் இல்லை நம்ம சம்பிரதாயம் அப்படி இல்ல அல்ல இவருக்கு இன்ட்ரோடியூஸ் இவருக்கு ரெண்டு வயசா இருந்தா தம்பியும் இல்ல இன்னொரு தாத்தா இன்னொரு தகப்பனார் அப்படின்னு சொல்றது வழக்கம் மேல்நாடு சம்பிரதாயம் தான் டேரக்டா அப்படியே அதுவும் அமெரிக்கன் கல்ச்சர்லேம் கொண்டு தோல் தட்டி கூப்பிடுறது அமெரிக்கன் கல்ச்சர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பாவம் தான் பழைய சம்பிரதாயம் எப்படின்னா ஸ்திரிகளுக்கு தனியா வேற உத்தரவு மந்திரேஷம் பண்ணி வைக்கிறது இல்லை புருஷனுக்கு மந்திரோதவேஷம் பண்ணி புருஷனே எடுத்து ஸ்திரீக்கு மந்திரோபேஷம் பண்ணி வைக்கிறது அப்படிதான் வழக்கம் ஏன்னா புருஷனை தவிர வேற ஒருத்தனை பெரியவரால் நினைக்கும்படியான ஒரு எண்ணம் ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஸ்திரீக்கு வரப்படாது அதனால பர்தாதான் அவளுக்கு குரு பர்தாதான் தெய்வம் யாபத்தினும் ஹரிபாவேங்கிறாள் பாகவதில் பர்தாவ நாராயணனா எந்த ஒரு ஸ்திரீ நினைச்சுட்றாளோ அவள் வைக்குண்ட போய் ஆச்சரியமான போகத்தோட பரமக்ஷேமத்தை அடைகிறாள் அப்படின்னு எல்லா கிரந்தங்களும் எடுத்து பேசியிருக்கு அதனால சம்பிரதாயத்தில் நல்ல குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்திரிகள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தன் புருஷனை ரெஃபர் பண்ற போது வேற யாராவது மாமா குடும்பங்கள் தனக்கு இருக்கக்கூடிய உறவை கொண்டாடாமல் சின்ன வாழ்க்கை இருக்கக்கூடிய உறவோ இல்ல பெரியவாளுக்கிள்ளையா இருக்கக்கூடிய உறவோ சொல்றது தான் புருஷனா பார்க்கக்கூடிய பாவத்தை அது நாலு செதிர்குழு குள்ளதான் இருக்கணும் அது வந்து ரொம்ப வெளியில யாருக்கு தெரியாமல் கோபியமா இருக்க வேண்டிய ஒரு உறவுதான் சொல்லுவார் பெரியவாருடைய பேரை மொத்தத்துல சொல்லறது இல்ல அப்படிங்கறது நம்முடைய சம்பிரதாயம் அதனால எல்லா அம்பாளுடைய எல்லா ரூபங்களையும் மீனாட்சி ரொம்ப பெரியவர் அந்த மீனாட்சியுடைய பேரை சொல்லாமலேயே இப்படி சொல்லாமலையே சொல்லிருக்க சொல்லாம அடிவுமே போயிடுவேன் முகமா இருக்கக்கூடிய ஒரு பிரபாகத்துல முகத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி பிரபாகத்துல அப்படி மகாலட்சுமி உடைய சௌபாகியமானது ஒரு பெரிய பிரவாக முகத்துல அந்த அந்த பிரவாகத்துல ரெண்டு மீனாட்சமா இருக்கு அம்பாளுடைய கண்கள் ஆறாவது ஸ்லோகம் மீனாட்சி பேசக்கூடிய ஸ்லோகமா இருக்குதாக அபர்ணே அப்படின்னு அம்பாள் கூப்பிடுற அம்பாளுக்கு அபர்னான் பேரு அப்பர்ணாங்கிற பேருக்கு மூணு விதமான அர்த்தம் சொல்லணும் அப்பர்ணானா ரிணத்தை போக்கி விற்க குழுவல் கணவை போக்கி விற்க குழுவல் அர்த்தம் பாஸ்கர் நாயர் என்ற மகான் அவா விருதாதஸ் பாஷ்யம் பண்ணிருக்காருன்னு சொன்னேன் கீழ அவ ரொம்ப சமப்பட்டு இருந்தாள் ரொம்ப பெரிய மகான்கள் பொருளாதார ரீதியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா அம்பாளுக்கு அம்பாளுக்கு வந்தோமே ஒரு குறிப்பிட்ட தேர்தல் திருப்பி கொடுக்கறேன்னு வேற சொல்லியிருக்க எப்படி திருப்பி கொடுக்க போறோம் ஒன்னும் உத்தியோகமா மாச மாசம் சம்பளம் வருதா ஒண்ணு கிடையாது அம்பா ஆராதனை பண்ணதான் இவருக்கு வேற அதை பத்தி கவலைப்படல அம்பாவ இப்படி பார்க்க கூடாது நன்னா அலங்காரம் தோணி படித்து கடன் வாங்கினார் பூஜை பண்ணிட்டே இருக்கா எந்த தேதியிலமோ கெடு வந்துட்டு போயிடுச்சு நாள் வெயிட் பண்ணி கடன் தெரியல வண்டி முதல் ஒண்ணுமே வரதா தெரியல ரொம்ப வேகத்தோட வாசல்ல வந்து கொஞ்சம் தரக்குறவா பேசிவிட்டான் வீட்டு வாசல்ல இவர் அம்பா இருக்க பண்ணிட்டு இருக்காரு குங்குமத்தால் அச்சரம் பண்ணிட்டு இருக்கிற போது அவன் பேசல் கேக்கிறது அர்ச்சனை கூடியிருக்கான் வாங்க போக்கிக்கலையே நீ இந்த பேரை வச்சிருக்கலாமா அப்படின்னு கேட்டு விட்டாள் ஒரு வழியாச்சனை பண்ணி பூஜை பண்ணி முடிச்சுட்டாள் பூஜை எல்லாம் முடிஞ்சது ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த சேர்த்து அங்கே ஓடி வந்தான் பணத்தை கடன் ஓடி வந்து காலஸ்காரி பேசிவிட்டு உங்க பத்னி அந்த வட்டி முதலமா சேர்த்து கொண்டு கொடுத்ததுக்காக என் பத்னி சொன்னாள் இவருக்கு இவருக்கு தூக்கி மாதிரி போட்டுது ஏன்னா அவர் பத்னி ஊர்ல இல்ல அந்த சமயத்துல அவ எங்கோ வேற சொந்த கிராமத்துக்கு போயிருக்கா ஒரு அவசியமான ஒரு காரியத்துக்காக போயிருக்கா இவர் தனியா இருந்துருக்காரு அம்பாள் ஆகாதன பண்ணிட்டு இருக்க பத்னி இல்லைய ஊர்ல எப்படி பேர் பல் தெரியல அசதிப்பட்டாலா இப்படி அம்பாளுடைய தரிசனம் அந்த பணக்காரனுடைய பத்னிக்கு கிடைச்சிருத்த நினைச்சு அசதிப்பட்டான் போக்கி வைக்க குழுவல் அப்பர்னான்னு பேரை வச்சுருக்கேன் வக்கமாய்யாவது கேட்டேன் ஒரு மூணு மணி நேரம் பூஜை முடிகிறதுக்குள்ள உடனே அந்த பேரை காப்பாத்தி நிரூபணம் பண்ணி காட்டு இப்படி ரிணத்தை போக்கி வைக்க குழுவல் அப்பர்னான் ஒரு பேரு அபர்னாக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா இந்த காளிதாசன் சொல்ற பார்வதியாக பிறந்து கடுமையா தபம் செய்யக்கூடிய சமயத்தில் இருந்து நழுவி கீழவிடக்கூடிய சிறகுகள் ரொம்ப கடுமையான தபஸ் தபசுடைய உச்சாணின்னு சொல்லுவோம் அந்த காஞ்சிருக்கக்கூடிய இலைகள் பர்ணம் இருக்க சுஷ்க பர்ணம் அந்த சுஷ்க பர்ணத்தை கூட அந்த இலை கூட வாழ்ந்தான்னு அதை அப்படி உபவாசம் இருந்தாலும் அதனால பர்ணம்னு இலைக்கு பேரு எலையை கூட சாப்பிட வாழ்லான்னு இருந்ததுனால இவளுக்கு அப்பர்ணான்னு ஒரு பேரு பெரியவாழ்லாம் சொல்றிகாந்தி அபர்ணேதி காஞ்சிபோன அர்த்தம் ஸ்வயம் விசீர்ண துமபர்ண விர்த்திதா பெண் வைக்கூடிய பேரா இருந்திருக்க பொழுது நாடகங்கள்லாம் பிரியம்பதாங்கிற பேர் ரொம்ப காமனா வரும் பிரியம்பதானா பிரியம் வததி பிரியம்வதா பிரியமா பேசக்கூடியவர்களுக்குதான் பிரியம்பதான் பேரு இவள் ரொம்ப பிரியமா பே பார்வதி வாக்கு பேசின பத்தி சரஸ்நம் ரொம்ப அப்படின்னு ஒரு நாம சார்ப்தீகம் பின்னாடி நாளைக்கு வரும் நினைக்கிறேன் அந்த ஸ்லோகம் அம்பாள் ரொம்ப மதுரமா பேசுவாள் சாதாரணமா இருக்கிற போது மதுரமா பேசுவது பெருசு இல்ல சாப்பாடே உள்ள போல ஒரே பத்னியா இருக்கு பட்னியா இருக்கிற போது உபாசம் இருக்கேன் அப்ப பஸ்னியா வந்து கொஞ்சம் பாரண பண்றதுக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சுன்னா அப்ப தெரியும் அந்த பசி வந்து பத்தும் பறக்கிற போது அப்ப பிரியமான பேச்செல்லாம் நிக்காது அப்ப கூட பிரியமான பேச்சு மாறலையா அச பிரியம் வதந்தி அப்பர் நிகழ்ச்சிட்டுதான் புறாவிதா இப்படி இல கூட சாப்பிடாமல் இருந்ததுனால பிரியம்தான் பேர் வந்ததாக காளிதாசன் ஒரு விற்பத்தி சொல்லிருக்காரு மூணாவது ஒரு விற்பத்தி அப்பறணாங்கிற பேருக்கு மகாபிரிவா ரொம்ப அழகா சொல்லியிருக்க அதாவது பரமேஸ்வரன் பெரிய மரமாட்டமா இருக்கான் அந்த மரத்தை சுத்திவர சூழ்ந்து இருக்கக்கூடிய கொடி ஆட்டமா இருக்கா அம்பா மரமானது சமயத்துல கப்பங்களையுமா நல்லா பார்த்தியல் இருக்கும் சில சமயத்துல சிஷர் இருக்குவது இலையெல்லாம் கீழே உதிர்ந்து போய் ஒரே பட்ட மரமாட்டமா இருக்கும் பட்டமரமாட்டமா இருக்கக்கூடிய ரூபத்துல தான் பரமேஸ்வரனுக்கு ஸ்தானுன்னு பேருக்கு இது சிவா ஸ்டோத் ஸ்தானவே நமகா அப்படின்னு ஒரு நாமா வருது இது நாகர்கோவில் பக்கங்கள் இந்த பேர் ரொம்ப காமன் ஸ்தானுமூர்த்தி அப்படிங்கிற பேரானது நாகர்கோயில் பக்கத்துல காமன் பரமேஸ்வரன் பட்டமரமா ஸ்டானுமா இருக்கிற பொழுது அந்த மரத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய கொடியான அம்பாள் எப்படி இருக்க இலையே விடாத கொடியா பரமேஸ்வரன் இலை இல்லாத பட்டமரமா இருக்கு அதனால இந்த கொடியும் இலவிடாத கொடியா இருக்கு இலவிடாத கொடி இலைக்குதான் பதினொன்று பேரு கொடிக்கு என்ன பேரு அப்பர்ணா பேரு அதோட இருக்கா தெரியவா இப்படி ஒரு மரம் ஒரு கொடி அந்த மரத்தை சுத்தின்னு ஒரு கொடி மரம் கொடி அப்பர்ணமா இருக்கு அந்த மரத்துக்கும் கொடிக்கும் நடுவில் ஒரு சின்ன காலடி வாரத்துல ஒரு சின்ன ஒரு கொழுந்து ஒண்ணு கிளம்புறது புஷ்பத்தையும் ஒண்ணு இலைய குடுக்கறேன்னாக்க இது களைய வெளிய விடாதபடி இருக்கு களை இல்லாத நிலைகள் தான் அந்த குழந்தைக்கு விசாகன்னு முருகனுக்கு பேரு சாக்காது சொன்னாக்க கிளை கடையில்லாத நிலையில் விசாகன்னு முருகனுக்கு பேரு இப்படி மர சம்பந்தத்தோடைய மரமா பட்டமரமா இருக்கும் இலையில்லாத கொடிகா இந்த மரத்தை சுத்தின் கொடிகா இருக்கிற போது அம்பாளுக்கு அபரம் தான் இந்த மரத்தையும் கொடியையும் ஆசிரிய அடியில் கிளம்பக்கூடிய சின்ன கொழுந்து கடை பாயாமல் இருக்கக்கூடிய கொழுந்துக்கு விசாகன்னு பேரு முருகனுக்கு இதெல்லாம் பெரிய அபூர்வமா சொன்ன அர்த்தங்கள் இப்படி அபரம் தான் கூப்பிட்டு போதுமே ரொம்ப ரைமிங்கத்மினி அந்த புஷ்கரத்துக்கு பேரு மதுரையில ஒரு ஐதினாக்க அந்த சுவர்ண பத்மினி பத்மினி சொல்லக்கூடிய பொற்றாமரி குளத்துல மீனே இருக்கிறது ஐதிக்கியம் இன்னைக்கும் உண்டு சொல்றாங்க ரொம்ப ஆழத்துல போய் ஒழிஞ்சு கொடுத்தா தான் வெளியிலே சர்ஃபஸ் சின்ன மீனா இருந்தா காலத்துக்காக குளத்துல ரெண்டு அடி ஆழத்தை இறங்குவது கூட காதல் கொடுக்க போனோம் அந்த மீன் கூட இருக்கிறது இல்லை போய் ஒளிஞ்சு கொடுத்து ஏன்னா கண்ணானது கண்ணுக்கு ரெண்டு மூணு திருஷ்டர் சொல்லுவ தாமரை போல இருக்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப சகஜமான திருஷ்டாந்தம் மீன போல இருக்கு மீனாட்சி அம்பாளுடைய கண்ணானது காதுபரியம் நீண்டிருக்கு காதுபரியம் நீண்டு இருக்கிறது அது சாமுத்திரிக்கலக் கஷணம் ஆனா இந்த மீன்களுக்கு என்ன தோணுதான் காது பயந்த கண்ணான நீண்டிருக்கணும் ஏதோ அம்பாள் காது காது வச்சாப்புல கோள் சொல்றதுக்காக போது போல் சொது இந்த மீன்கள்ட்டிதுன்னு கண்ணு போய் அம்பாளுடைய காதல கோல் சொல்றதோனு பயந்துண்டு அம்பாள் எங்கேயாவது அம்பாளுடைய கண்ணு தாமரை போலையும் இருக்கு அந்த தாமரை மகாலட்சுமி வாசம் என்பன் அந்த மகாலட்சுமி என்ன பண்றா தாமரை செந்தாமலையானது பகல்லாம் மலர்ந்து இருக்கும் அஸ்தமனமான மூடிடும் இதுக்கு நீலோத்பல புஷ்பம் அஸ்தமனமான உடனே மலரும் சூரியோதயம் மாறும் போது மூடிடும் அந்த நீலோபலம் மலர்றதுன்னா மகாலட்சுமி அங்க வாசம் பண்றாள்னு அர்த்தம் மலர்ந்துருந்தால்தான் அங்க வாசம் பண்றாள்னு அர்த்தம் அஸ்தமனமான உடனே நீலோத்பல புஷ்பத்துல போய் அப்புறம் பகல்பொழுது சூரியோலயம் ஆகிறதுக்குள்ள டக்குன்னு அம்பாளுடைய கண்ணில் திரும்பி வந்து மகாலட்சுமி ஒவ்வொரு எதழும் ஒரு கதவாட்டமா இருக்கான் பத்த சதபுட்ட கவாட்டம் கவாட்டம் தான் அது வடிகாரத்தால் அப்படி மூட ஆரம்பிக்கும் போது கதவு மூட சாத்திர இருக்கு கதவு சாத்திரிட்டால சில இடங்கள்ல குழந்தைகளை அழிச்சிருக்காது கண்காட்சிக்காக போவான் சைட் சீங் எங்கேயா போனா அவன் அவர்ஸ் வச்சிருக்கான் சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணி அதுக்கப்புறம் கேட்ஸ் வில் பி க்ளோஸ்னாக்க அவன் ஏதாவது ஒரு பெல் அடிப்பான் ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுப்போம் அதுக்குள்ள கூட்டிட்டு வருவான் அவன் எங்கேயாவது நீங்க எங்கேயாவது கோடியிலிருந்து யாரும் கவனிக்காம கூட்டு விட்டான்னாக்க நீத்திரி மூட்டை அங்கே உக்காந்து தமக்கு பண்ண வேண்டியதுதான் அந்த மாதிரி சில சமயத்தில் ஆயிடும் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சு அது மாதிரி ஒரு சமயம் ஆயிடுச்சு எங்க பாத்ரூம்ல இருக்கிற போது வேலை செஞ்சுட்டு போயிருக்கிற போது பாக்கி லைட்லாம் அட்டன்டர் அனுப்பிட்டான் சாத்தின் சொல்லி ஆதுக்கு போக முடியாது அது மாதிரி ஜாகிரதி எனக்கு பூட்டிவிட்டோம்னா வெளியில் வர முடியாத மகாலட்சுமிக்கு கவலையா இந்த நீலோத்பல புஷ்பமானது அது எதற்காம் மூடிநடுத்துனா நான் வெளியில வர முடியாம டக்குன்னு வெளியில வந்து வெளிகாட்டால சுப்பிரபாத சேவை திறக்க முட்டை வராங்க வந்தாகணும் இந்த டைத்துக்குள்ள வரலன்னா இருப்போம் அதனால ஓடிபிடிச்சு அடிச்சு மாதிரி மகாலட்சுமி அடிச்சு பிடிச்சு வந்து இந்த மகாலட்சுமி பிரதிட குத்த ரா அம்பாளுக்கு அந்தராத்திரி பூஜை எல்லாம் அந்தஜாம பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவ பள்ளிகள மீனாட்சி சயனம் பண்ணி வச்ச உடனே அவ கண்ணு முடிக்கிற போது தூங்க ஆரம்பிக்கிற போது இனிமே நம்ம தைரியமா வெளியில போதாது மகாலட்சுமி கிளம்பி நீல்வத்தல புஷ் விடலாம் நிசிச விகட்டைய பிரவிசதி பூர்வ ஸ்லோகத்தை சொன்ன தாற்பயம் வேற தூங்காம இருக்காள் மூடாமல் இருக்காள் சொன்ன தாற்பயம் வேற இங்க சாதாரண ஒரு ஆலயத்துல எப்படி உஷக்காலத்துல போய் திருப்பள்ளி அடிச்சு பாடி மொத்தத்துல இந்த ஸ்லோகத்துடைய தாற்பத்தியம் என்னக்க அம்பாளுடைய நேற்ற சௌபாகியம் தான் மீனாட்சிக்கு ரொம்ப முக்கியம் நேத்திர விசேஷத்தை எடுத்துக்காட்டக்கூடிய பேர் தான் மீனாட்சிங்கிற பேர அதுல ஒரு துஷ்டாந்தமா சொல்லு வழக்கம் தாமரை ஒரு துஷ்டாந்தமா சொல்லு வழக்கம் தாமரை போல சமயத்தில் மகாலட்சுமி ஆனா ஓடி வந்து நீரோத்பல புஷ்பத்தில் ராத்திரி இருந்தா கூட வெடிக்காத்தால் அம்பாள் கண்டறதுக்குள்ள ஓடி வந்து அம்பாள் கோச்சிக்கப்போராளின்னு பயந்து மீனானது நாம தலையே காட்டப்படாது கோச்சிக்கப்போராளின்னு பயந்து ஜலத்துக்கடியிலோ கண்காணம் ஓய்வு மறைஞ்சி விடுறதுனாக்க வாஸ்தவமா அந்த மீனாம்பிக்கையுடைய திவ்ய நேத்திரத்துக்கு தாமரையையும் திருஷ்டால் சொல்ல முடியல மீனையும் திருஷ்டால் சொல்ல முடியலங்கிற விஷயத்தான் இப்படி சொல்லியிருக்க தவா கர்ணேஜபயனிதோ நியதமனிமேஷரிக்கீ பத்தபுடகபாட்டம் குவலையும் ஜஹாதிப்பிரூஷே நமக்குலோகங்கள்லாம் டிஸ்கிரிப்டிவா இருக்கும் டிஸ்கிரிப்டிவா இருக்கக்கூடியது ஒரு லிட்ரரி பியூட்டின்னு நம்ம அனுபவிக்கக்கூடாது இருந்தா கூட நமக்கு டைரக்டா எது தேவையோ எமோஷனலா ஒரு கார்டை டச் பண்ற மாதிரி இந்த ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு தரதலித்தீலோச்சவீசீனிருப்ப மாமரி அனேயோதி நேய வன சமகோர மீனாட்சியுலத்தவா ஏராளமான அப்பை தீட்சிவாளுடைய தம்பி பேரனி தீட்சிவானுக்கு மீனாட்சியிட்ட ரொம்ப விடுபாடு அந்த மீனாட்சி மேலதான் நூறு ஸ்லோகங்களுக்கு மேலே ஆனந்த சாகரஸ்தான் அந்த தீட்சதன் மாத்திரம் இல்லை சங்கீத மூர்த்திகள் ஒருவராக மற்றொரு தீட்சிதனும் முச்சாம தீக்ஷிபாலும் மீனாட்சி மேல பூர்வீ கல்யாணியில மீனாட்சியுமே புதந்தேகின்னு கீர்த்தன பாடி அந்த கீர்த்தனைய சிஷர்கள் தான் பாடி இருக்கிற போது மறைமுகமா ஐம்பத்தோகத்துல சொல்லுட்டு அம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் ரொம்ப விசேஷமாக அம்மா உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கு தெரியுமா த்ரிஷா திராகியா ரொம்ப விசாலமான கண்ணா தலதலித நீரோத்பல ருஜ மலர் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நீரோத்பல புஷ்பத்தை போல இருக்கு அப்பேற்பட்ட கட்டாட்சத்தால என்னையும் கொஞ்சம் நினைக்கணும் நான் எப்படி இருக்கேன்னா ரொம்ப தீரனா இருக்கேன் ஒன்னுடைய கட்டாட்சத்துக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்லாமல் எங்கேயோ ஒரு கோடியில் இருக்கக்கூடியதா இருக்கேன் தலீம்சம் தீனம் கடாட்சம் ரொம்ப விசாலமான கட்டாட்சமா இருக்கு அது உலகத்துல யாரு எந்த கோடியில் இருந்தாலும் அத்தனை ஜீவர்கள் மேலும் கட்டாட்சம் அப்படி இருக்கக்கூடிய கட்டாட்சம் கூட அந்த கட்டாட்சம் கூட விழாத அளவுக்கு ரொம்ப தூரத்துல நான் கோடியில போய் நான் சிக்கின்றிருக்கேன் தீனம் அப்பேற்பட்ட தீனா இருக்கக்கூடிய என்னையும் உன் கட்டாட்சத்தால் அபி சிவன் ால குளிப்பாட்டா தன்னை எவ்வளவு கீழ் நிலைக்கும் கீழே எப்படி இறக்கி பேசிட்டு இருக்காரு பாருங்க அவர் அப்படி அரைக்கிக்க வேண்டிய அவசியம் இல்ல வாஸ்தவத்துல நாம பாராயணம் பண்ற போது நமக்கு பொருத்தமா இருக்கணும்ங்கிறதுக்காக மாமபிசி அப்படின்னு நாம எடுத்துக்கணும் அவ அப்படி நினைச்சு ஸ்லோகத்தை பண்ணாலோ இல்லையோ இருக்காவா ஆச்சாரியான் இப்படி ஸ்லோகத்துல மாமபின்னு பலன் போட்டுருக்க அப்படின்னு நாம எடுத்துக்கணும் பார்க்க வந்திருந்த சிவாபராத ஷமாபரா ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் யாட்டி இருக்க அதுல ஒரு ஸ்லோகம் ஆச்சாரியால் பண்ணதா இல்லையா சந்தேகமா இருக்கு வந்தார் எனக்கு தெரிஞ்சு நினைச்சிருந்து யாரோ அழிச்சு வந்துட்டார் அப்புறம் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியர்களுக்கு பொருத்தமா இல்லையா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா நான் சொன்னேன் அப்படி பார்க்க போனா சிவாபராதம் தேவை இல்லையா அவரை அபராதம் பண்ணாரா க்ஷமாபணம் கேக்கிறதுக்கு அவரை அபராதம் பண்ண ஆச்சாரியால் நமக்காக பண்ணி அடிச்சிருக்கேன் அவ பிரிஷ்டா இருந்தா எங்க அபராதம் வித்தியாசம் பாக்கிறது இல்லை இது ஜனங்கள் நிறைய சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாட்டு பிரதேசம் நிறைய பிரகாசத்தை கொடுக்கணும் இது காடு ஜனங்கள் சஞ்சாரம் இல்லையே அதிகமா பிரகாசம் தேவையில்லை இப்படி வித்தியாசம் பாக்கிறானா நாட்டிலேயே ஒரு தோட்டியுடைய குடிசை தொண்டமானுடைய மாளிகைன்னு வித்தியாசம் பார்க்கிறானா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே பிரகாசத்தை வித்தரணம் பண்றான் அந்த மாதிரி நீயும் புண்ணியமான் பாப்பின்னு வித்தியாசம் பார்க்காமல் யோகதையே இல்லாத என் மேலையும் உன் கட்டாட்சத்தை நீ செலுத்தலமும்மா பிரகிருதத்திலையும் பார்த்தா உலகத்துல வெட்டிக்கார பிள்ளை மேல அவ்வளவு கவலைப்பட தாயா பொறுப்புற உடனே டக்குனு போடலாமா இருக்கும் நீங்க தாயார் கிட்ட மனசு கேக்கறீங்க கொள்ளப்பிரமாவா சிலுந்து அப்பா இருக்கிற போதே அப்பா அதான் நான் ญาติ கிட்டமே பேசி நீங்க என்ன குழந்தை சாப்பாடு போணும் நீங்க ஆபீஸ் போயிடுவாங்கனு சொல்லுபடிமா இவர அவர் இருக்கிற ஒரு நாள் இருந்து இருக்கதா இருப்பாரு એમ வீட உட்கார்ந்து இருக்க நீ யார்கிட்ட கேக்கத்துக்குட்டாகனால ஓசப்பனாம கொள்ளப்பிரமா வந்து அங்க இந்த அவராக ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என்ன குழந்தை நான் ரொம்ப கோச்சல் விட்டேன் போட்டுருக்கேன் கண்ணிலேயே தென்பண்ணிக்க எங்கேயா ஓடிப்பேட்டானா அவர் கேட்க முடியாது கல்லையே தென்படாதபடி கொல்லையில வந்த பாக்கி பட்சங்களுக்கு அவன் நானுக்கு ரெண்டு தோசை காத்துருச்சா இந்த வயலுக்கு நாலு தோஷையா மடிச்சு உள்ள அப்படியே உள்ள சொருதி குருப்பெண் என்ன பாவம் குழந்தை அப்பா ரொம்ப கோச்சல் விட்டார்னு அது ஏங்கி ஏக்கத்துலயே இழைச்சி என்ன பண்றதுன்னு கூட கொஞ்சம் நெய் சேர்க்கலாம் பெரட்டி வேற குருப்பெண் இந்த குழந்தை என்ன பண்ணுவோம் கொழ்கொழில் ஆயிடுவான் ஏற்கனவே நல்லா திண்டனா இருக்கான் நல்லா சாப்பிட்டு கொழுக்கொழுன்னு ஆயிடுவான் இது தயாரிக்கு இருக்கக்கூடிய சுபாவம் அசட்டு குழந்தை பத்தி இருக்கும் நினைக்கணும் இப்படி நீங்க உனக்குன்னு நஷ்டமில்ல கடாட்சத்தை இன்மையை செலுத்தினதுனால உனக்குன்னு நஷ்டமில்ல நானோ பரவன்யமா போயிடுவேன் பரவலாபம் அடைஞ்சிடுவேன் எனக்கு பெரிய லாபம் உனக்கோ நஷ்டம் இல்ல ஏமாந்த கடாட்சத்தை செலுத்தப்படாது அனேநாயம்யோதி சமகரணி புண்ணியவானுக்கு வாஸ்தவத்துல பகவானுடைய அனுகிரகம் அவளுக்கு தேவையில்லை அவன் புண்ணியத்துடைய வளத்திலேயே கரையேறி போயிடுவான் பாபியா இருக்கக்கூடியவனுக்கு அம்பாள் கருணப்படலேனா எப்படி கரையேற போடுவனால அதனால்தான் மகான்கள் துக்காராம் சுவாமிகள் கையில் அவர் போட்டிருந்த செப்பலாக்கட்டையோட அவர் மீட்டிருந்த தம்பூராவோட சேர்ந்து வைகுண்டத்துக்கு சரீரத்தோடு போன மகான் அவ ஒரு அபங்கத்தில் பாடினாள் நான் பதித்தண்டா பாபி ஒன்னையே பதித்த பாவனால் இருக்கக்கூடிய உன் சரணத்தையே நம்பி வந்திருக்கேன் பதித பாவனா இருக்கா பதிதர்களெல்லாம் பாவனம் பண்ணால்தான் பதித பாவனா இருக்கா நான் பதிதன் நீ பதித்த பாவனன் நான் தீரன் நீ தீனபந்து நான் ஆபத் நீ ஆபத் பாந்தவன் நான் ஆர்த்தம் நீ ஆர்திராண பாராயணம் நான் சரணாத்தம் நீ சரணாத வத்சலம் நான் பக்தன் நீ பகவான் நான் விருத்தியம் நீ யஜமானன் நான் ஜீவன் நீ பரமாத்மா இப்படியெல்லாம் மகான்கள்லாம் இந்த உறவை கொண்டாடிதான் பகவான்கிட்ட போய் மன்னாடி இருக்கா கருணைக்காக மன்னாடி இருக்கா ஒரு அவங்கத்தை பாடின நான் சின்ன குஞ்சு பட்சி ஆட்டமா நீ பெரிய தாய் பட்சி ஆட்டமா இருக்க நீ நாட்டமா இருக்கேலை ஆசிரிச்சிருக்கே தூமா அண்ட முட்டிலிருந்து வரக்கூடிய குஞ்சு பட்சி அர்த்தம் நான் குஞ்சாட்டமா இருக்கேன் நீ தாய் பக்ஷி ஆட்டமா இருக்கே ஒன்ன தவிர எனக்கு வேற ஒன்னும் கதி இல்லை நீ எனக்கு அனுகிரமன் மாட்டேன்னு சொல்லிட்டேன் போவேன் யார்ட்டு போவேன்பாதான சிவே பூமியில ஒரு நடந்து போற போது தடிக்கு கீழே விழுந்துட்டான் தடிக்கு விழுத்துங்களாம் பூமி தடுக்கல இவன் தான் எடரி இருக்கா கவனம் இல்லாம போயிருக்கா ஒரு எடரி கீழே விழுந்திருக்கா பூமிக்கு அபச்சாரம் பண்ணிருக்கா ஆனா எந்த பூமிக்கு அபச்சாரம் பண்ணி கீழே அந்த பூமியிலயே பிடிச்சிருந்தா மறுபடியும் எழுந்திருக்கலாம் அப்படி உனக்கு அபசாரம் பண்ண வாக்கு நீதாம் ஒருத்த போய் கதி இல்ல அப்பா கோச்சு குழந்தை கோச்சு அதனாலதான் கீர்த்தனை பாடுறபொழுது தாயார் இறங்காம போயிட்டா அந்த குழந்தை என்னமா வாழும் தெரியலையே தாய் எனில் செய்யி வாழும் பாடினா இந்த தியாகர் வாழும் சொல்றபோது நீ உன்ன எனக்கு யாருன்னா இருக்கா காப்பாற்றுறதுக்கு வேற யாருக்கா லட்சகம் நான் யார்கிட்ட போய் நிற்க முடியும் இந்த ஏழை உஞ்சிபடுத்தி பிராமணன் யார் லட்சியம் ராவணத்தவரை வேற யார் லட்சம் பண்ணுவா எவரு நின் வீண எவரு நின் வீண கதி ஒன்னத்தவரை எனக்கு வேற யார் கதி இருக்கா இப்படிதான் மகான்கள்லாம் பேசிருக்க அந்த பாவத்துல ஆச்சாரியாலும் இங்க அம்பால பார்த்து அம்மா நீ கட்டாட்சத்தையின்மையாவ செலுத்தினா நீ ஒன்னும் குறைஞ்சு மாட்டே நானும் பரம தண்ணியா போயிடுவேன் எம்மாவும் கடாட்சத்தை என் மேலும் செலுத்தப்படாது அனேனயம் தன்யா பதிதேகிதி சமகரணி எப்போதுமே கருணை பிரயோகம் பண்ணக்கூடிய இடமே எங்க குறை இருக்கோ அங்கதான் கருணையை காட்டி ஆகணும் குறையே இல்லாத இடத்துல கருணையை காட்டுறதுக்கு பிரசக்தியே இல்லை ஸ்கோப்பே ஒரு ஸ்கூல்ல புதுசாக ஒரு டீச்சர் செய்யறத அவர் கிளாஸில் ஒரு பையன் எல்லா சப்ஜெக்ட்லயுமே முப்பது மார்க் தாண்ட மாட்டேங்களாம் மினிமம் முப்பத்தஞ்சு பாசிங் மார்க் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் அண்டர்ஸ்டாண்டபிள் எல்லா சப்ஜெக்ட்லையும் என்ன பண்ணுறது வச்சிருந்து ஆச்சு எக்ஸாமினேஷன் முடிஞ்சு பேப்பர்ஸ் எல்லாம் பண்ணப்புறம் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணறதுக்கு முன்னாடி ஒரு மாடரேட் பண்றதுக்காக சேர்ந்தவர் தெரியல எல்லா இருபத்தொன்பது முப்பது தெரியலையே கவரே படாதையும் தள்ளி விட்டுருங்க ஒரே சிம்பிளா சொல்லிவிட்டேன் எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கும் அவங்க போய் கிரேஸ் மார்க்னா உங்களுக்கு அந்த பையனோட எனக்கு தெரியும் நீங்க இந்த வருஷம் தான் சேர்ந்து தெரியாது இந்த கிளாஸ்ல ஒவ்வொரு கிளாஸ்லையும் இந்த ஸ்கூல் பில்டிங் கிட்டதுக்காக ஒரு லட்ச ரூபாய் குடுத்துட்டா அப்பா அதனால நான் டிசி சொல்ல முடியல சொல்ல முடியல இவர மூணாவது வருஷம் ஆயிருக்கான் மூணாவது வருஷம் கெட்ட பேர் வந்துடும் நீங்க சும்மா பிளஸ் பை மார்க் போட்டு அடுத்த கிளாஸ் வேற கிளாஸ் உங்க தலைவர்கள தொண்ணூறு மார்க் வாங்கின அவன் கேட்க முடியுமோ முப்பது மார்க் வாங்கினவனுக்கு மார்க் போட்டு மார்க் வரணும் ஒரு அட்மிஷன் எனக்கு தொண்ணூறு மார்க் வந்துருக்கு ஒரு அரை மார்க் கிடைச்சா எனக்கு அட்மிஷன் கிடைக்கும் கால் மார்க் கூட கிடையாது நீ ஜாஸ்தியா பேசினா இன்சுரன்ஸு மைனஸ் மார்க் போட்டு அதனால அவ பேச முடியல طيب பண்ண முடியல இப்போதே கிரேஸ்மார்க் னு பேர் இருக்கு அந்த கிரேஸ்ங்கிறது இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் டிஸ்கிரிஷன் not a matter of right you cannot claim grace mark as a matter of right. அது பண்ணி விடலாம். எங்க அந்த குடும்பத்துக்கு செய்யணும் அந்த அம்மா இவருடைய அதிகமா படிக்கிறேன் இருந்தாலும் personal department claim, the board of the school, no place for me, so and so has been in our employment for so many years, unfortunately he died in a harness, our way is to do something to help the family office ko clerk the post ad pot kudukalam abdin an compassionate grounds we may consider this case favorably abdin board of directors vote vote special case or permission vaangi ad oru utjivatha potu or clerk utjivatha potu kuduthe edoru shapadathukku or way panni kudukrana paalunga anga merit irkaana kelvi illa merit nan eduka directors muttu povendi avashyam illa board povendi avashyam illa fasta on, on department la irukku padi policy guidelines la ney pay pannittu porala na merit irundaga merit illenngatnalda compassionate grounds ingradhe varudhu அதனால நீ ரொம்ப கம்패ஷன் னு சொல்றதா கருணை ரொம்ப கருணையோடு இருக்க merit எங்கட்ட இருந்துதுன்னா அப்புறம் உன்கிட்ட இருக்க குடுது ஜஸ்டிஸா இருக்குமே தவிர அதுக்கு கம்패ஷன் னு பேதி இல்ல merit இருக்க கூடியவங்களுக்கு டிஸ்பென்ஸ் பண்ண வேண்டியது ஜஸ்டிஸ் merit இல்லலாதவங்களுக்கு காட்ட வேண்டியது கம்패ஷன் எங்க டியூ merit இல்ல தகுதி இல்லாதவனா அதுக்கே அதனால தான் மாமபினு சொன்னேன் യോഗ്യதியே இல்லாத எல்லையத்துலயும் உன் கருணை நீ காட்டனா உனக்கு கருணாசூரூபினு ஒரு கபதான் பேரு அப்பதானமா நிலைச்சிருக்கும் அநீதியம் ியனேவோக்கல் ஐடியாவை சுப்பிரமணியபுரியம் கற்று ஆச்சாரிய சொல்ற பன்னெண்டு கண்ண வச்சிருக்கிய முருகா பதினெட்டு கண் முருகனுக்கு நெத்தி கண் ஆறு கண்ணி கண்ணா எரிஞ்சு போய்டுமே சாம்பலா போயிடுமே உலகம் நெத்தி கண்ண பத்தி பேசுறேன் இந்த பன்னிரண்டு கண்ண வச்சிருந்திருக்கிய அந்த பன்னெண்டு கண்ண நான் கேட்கறேன் ஒரு கண்ண கூட கேட்கறேன் ஒரு கண்ண ஓரத்தில் இருக்கக்கூடிய கிடைக்கும் பார்வையார என்ன பார்க்கப்படாதா ாபிடு கணந்தீர்வஸ்திஷு மயிஷ்கடாட்சேத்துயீலகாஹனி உனக்கு என்ன குறைச்சல் வந்துடும் நீ ஒரு கணக்குனால குறைஞ்சி போயிடுவீங்க இந்த ஸ்லோகத்துடைய பாபலாசி ஆபோக ஒரு கீர்த்தனை பாடி முருகனை பார்த்து நான் கல் நந்தி இருக்கேன் ஒரு கணகாலம் கூட நினைச்சு உருகல அப்படி இருக்கக்கூடிய எனக்கும் நீ வேண்டும் முருகா ஒன்ன விட்டா எனக்கு வேற ஒரு கதி தெரியல ல்லை தீனியா தேவமூனி வேர்பணியும் சுப்பிரமழியா தேவமுனி வேர்பணியும் சுப்பிரமழியா நெக்கு உனைப்பணியா கல் நெஞ்சம் எனக்கு அருள்விய முருக நெக்குருகிகி உனைப்பணி யாக்கல் நெஞ்சல் எனக்கு அருள்மேயே முருக முருக முருக முருக முருக திக்கு வேறு இல்லை உணர் தவிர வேறு கதி இல்லை நீ அனுமமான அந்ததலீலோ மங்களூப்பிவேரிச்சிக்கே அனேனோ நே என்ன பணிம் பாருங்கோ அனேன் அயம் தனிய அனே அகம் தனியோ நாம போயிடுவன் பத்தி ஒரு பத்து ஸ்லோகங்கள் கடைசியில இருந்து தாமரை போல இருந்தா என்ன அது சரந்திருந்தா என்ன மூடி இருந்தா என்ன நமக்கு வேணுங்கிற கட்டாட்சம் தான் தான் எது தேவையோ அந்த ஐம்பத்தி ஏழாம் ஸ்லோகத்தை சொல்லிவிட்டேன் ஒரு ஸ்லோகம் விட்டு அடுத்த ஸ்லோகம் அம்பாளுடைய காதல் இருக்கக்கூடிய அந்த கருணாபரணன் எப்படிச்சு ஆமோதனம் பண்ணதுங்க சொல்ற சரஸ்வத்தியா அமிரீ கௌசலகிணுதிரசு குண்டலகணிஸ்தரீகி சரஸ்வதி அமிர்த லகரி கௌச லகரி ரெண்டு லகரி வர மாதிரி இருக்கு ரெண்டு லகரி இல்ல ரெண்டு ரெண்டையும் நகரின்னு பிரிச்சு சுக்குமும் அலகதி பிரிந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லுவாக்கு திப்பல்லியோ அமத பிரம் இருந்ததுனா அந்த பிரவாகத்துடைய பெருமையை கூட திருடக்கூடியதாக இருக்கான் சரஸ்வதியுடைய வாக்கு அமிர்த பிரவாகத்தை ரொம்ப இனிமையா இருக்குங்கிற அமிர்தலஹரி கௌசலஹரிகி அதையும் அந்த சமயத்துல ரொம்ப அழகா சொல்றாள் சரஸ்வதி அதை கொண்டாடணும்னு சமத்கார ஸ்லாக ரொம்ப அழகா பேசுறாள் அப்படின்னு தலையாட்டின அப்புறம் பாருங்க என்னடா அப்புறம் ஆங்கிலத்துல தலையாட்டின தலையாட்டின உடனே என்னச்சு தலையாட்டினா காண்டலம் அதுவும் ஆடுபோனும் ஆட்டோமேட்டிக்கா ஆகிறது குண்டலகன ஜனக்காரி அந்த குண்டலத்துல இருக்கக்கூடிய முத்துகள் எல்லாம் ஒன்னோடு ஒன்னு உரைச்சு தலையாட்டினா ஜெஸ்டர் இந்த காதில் இருக்கக்கூடிய கருணாபரணம் ஆடி சப்திக்கிற போது ஆமோதனம் பண்ற மாதிரி அதுக்கு அடுத்த ஸ்லோகம் கொஞ்சம் சில ஸ்லோகம் அஞ்சு நிமிஷத்துல சொல்லிவிட்டு போயிடலாம் அடுத்த ஸ்லோகம் அஞ்சு நிமிஷத்தை டிஸ்போசா பண்ண முடியாது அடுத்த ஸ்லோகத்தில் கவிகளுடைய ஐதிகியம் லோகசாஸ்திரம் வேதம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்க அம்பாருடைய மூக்கை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம் அசோ நாசாவம் வம்சபட்டி ஃபலசுபலமஸ் வகத்தியர்முக்த சம்தியா யத்தாசா பகிரபிச்ச அம்பாளுடைய மூக்கானது ஒரு மூன்று தண்ட அட்டமா இருக்கான்சாவம் அப்படி சொல்ற பொழுது சப்தத்தில் விளையாடுற வம்சம் குலம் ஒரு அர்த்தம் வம்சம்னா மூங்கில் ஒரு அர்த்தம் நாசா வம்சகா மூங்கில் அஸ்க்கூிதம் ஒன்னுடைய திவ்யமான மூங்கில போல இருக்கக்கூடிய நாசிகையானது எங்களுக்கெல்லாம் என்ன உச்சிதமான பலத்தை கொடுக்கணுமோ அது கொடுக்கட்டும் உதம் உச்சிதமான பலத்தை கொடுக்கட்டும் அந்த மூக்கு எப்படி இருக்குங்கிற வகத் எந்த கவிகளுடைய ஐதிக்கிய நல்முத்தானது பல இடங்களில் இருக்கும் முத்து சிப்பியுடைய வயத்திலேருந்து உருவாருங்கிறது ரொம்ப பிரசித்தமான ஒரு ஐதிஹியம் அதை தவிர யானை ஊடகர் தந்தத்துக்கு அடியில நல்முத்துகள் இருக்கும் ஒரு ஐதிக்கியம் உண்டு அந்த ஐதி கேட்ட பின்னாடி ஒரு ஸ்லோகம் ஞாபகம் ஒரு ஸ்லோகத்தில் நிகரம் பண்ணி அந்த தந்தத்தை அப்படியே புடுங்கி சுவாமி ஒரு தந்தத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய முத்துகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சகாவீரத்தில் கொடுத்து இத நல் முத்துகள் எல்லாத்தையும் சேர்த்து முத்துமாலையா கோத்து அத ஒரு ஒரு ஆபரணமாக ராத இடத்துல போய் நான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லிக் கொடுத்துரு மூலாத் உன்மூலிய தன்மூல மகித்த மகா மௌனி ஆத்மஸ்தம் லலித விரச்சிதம் ராதிக்காயை திசேதி யானையுடைய தந்தத்துக்கு அடியில முத்துகள் இருக்கு முத்துகளெல்லாம் இருக்கு திருநெல்வேலியில தாமிரசபையாக பிரகாசிக்கிறது கனகசபரத்தாமிரசபெல்ல அங்க பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணி வேதங்களெல்லாம் பிரார்த்திச்சுதான் மகாப்பிரைய காலத்தில் நாங்க அழியாமல் இருக்கணும் உங்களை சேவிச்சுட்டே இருக்கணும் எங்கள்ட்ட நீங்க அபிர்விக்கணும் என்று சொல்லி மூங்கில் பிரார்த்திச்சனால தோணக்கூடிய முத்து ரூபத்தில் வேணுமனநாதன் பேருப்பு தூர ஒரு பாட்டு அங்க ஆதிபிரதாக சொல்ற போது ஒரு பாட்டு ரெஃபர் பண்றாருங்க அதி பிறந்தது அன்று தூணில் ஒரு தூடிலிருந்து மூங்கில் நலகுத்துகள் ஏற்படும் ஒரு ஐதிக்கியம் கவிகளுடைய ஐதி உண்டு அந்த ஐதி ரெஃபர் பண்றாச்சு அம்பாளுடைய மூக்களை மூக்குத்தி போட்டுருக்கா அது ஆகாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துடைய காந்தி மங்கி போகும்படி அவ்வளவு காந்தியோடு விசேஷம் அந்த முத்து மூக்குத்தின் வெளியில் தான் இருக்கும் வெளியில்தான் இருக்கும் மூக்குத்தி வெளியில் தானே இருக்கணும் ஆனா மூங்கில் இருக்கக்கூடிய முத்து மூங்கில் உள்ளதான் இருக்கும் உள்ள இருக்கக்கூடிய முத்த வெளியில் இருக்கக்கூடிய மூக்குத்தியா சொன்னாங்க பொருத்தமா இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சாரியன் பண்ற சமர்தியில் ஓவர் புளோ ஏற்படுற மாதிரி ஒரு முத்து வெளியில வந்துவிட்டான் அந்த வெளியில வந்த முத்துதான் மூக்குத்தி ஆட்டமா பிரகாசிக்கிறதுக்குல அப்படின்னா அது எந்த மூக்கல அங்கதான் அப்பயான சமாச்சாரம் வச்சிருக்க ஒரு பதம் போட்டிருக்கிசிரா குழும குழுமையான கரண கிரணங்களோடு இருக்கக்கூடிய சந்திரன் வழியாக சுவாசம் வெளியில வரும்போது சந்திர சம்பந்தத்தோட வெளியில வெளியில வந்து பிரகாசிக்கிறது எழுபத்தி ரெண்டு விதமான நாடிகள் இந்த சரீரத்தில் இருக்கிறதா சொல்ற அதுல நடுவில் சுசு ஒரு நாடி அந்த சுசுண்ண நாடிக்கு வலது பக்கத்தில் ஒரு நாடி இடது பக்கத்தில் ஒரு நாடி வலது பக்கத்தில் இருக்கக்கூடியது சூரிய நாடி இடது பக்கத்தில் இருக்கக்கூடியது சந்திரனுடைய நாடி ஒன்று இடான்னு பேரு ஒன்று பிங்கடானு பேரு இந்த சுவாசம் விடுறபொழுது நமக்கு சாதாரணமா லௌகீகமாக பரம க்ஷுரமா இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருந்து விடுத்தாக்க சுவாசம் உள்ள இழுக்கிறது இடது மூக்கு வழியா உள்ள இழுத்து வலது மூக்கு வழியா வெளியில் வரும் ரொம்ப உயர்ந்த எண்ணங்கள் ரொம்ப சாத்விகமான எண்ணமா இருந்து வலது மூக்கு வழியா உள்ள போய் இடது மூக்கு வழியா வெளியில வரும் சிந்தனையே இல்லாமல் இருந்துட்டா அந்த உள்ளே அது கேவல கும்பகம் உள்ள பூரகம் என்றும் உள்ள நிறுத்தி வச்சுக்கூடிய கும்பகம் என்றும் வெளியில் விடக்கூடிய பிராணாயாமத்தை உள்ளே நின்னு மாதிரி இருபத்தேழு ஸ்லோகங்கள் யோகசாஸ்திரத்துடைய சூக்மங்கள் நான் சொல்லிருக்கேன் அந்த மாதிரி எழுது மூக்கு வழியா வழியில வரணும்னா ரொம்ப உயர்ந்த சிந்தனை இருக்கிற போது வலது மூக்கு வழியா போய் இழுது மூக்கு வழியா வழியில வரும் அம்பாளுக்கு எப்போதும் லோக முழுக்க கஷேமமா இருக்கணுமே குழந்தைகள்லாம் கஷம தடையணுமேங்கிற ஒரே ஒரு கவலை அவளுக்கு ஃபோர் இருக்கு மனசு